பயமாசே நிச்சயமாக இருக்காது உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட கால ஜலம் பிள்ளைங்க வெள்ளி படையின் பாம்பு பார்த்துக்கலாம் அந்த விஷயம் வர வரைக்கும் பயமாசு இருக்கு தான் செய்யும் பயமாசு இல்லாததுனால எந்த துக்கமும் இருக்காது எந்த துக்கம் இல்லைன்னு சொன்னால் மனசு அமைதி அடையாது அமைக்கும் ஆனந்தம் வெளிப்படும் அதான் பரமானதாக பிராப்தம் அது தடையே இருக்கிறது இல்லை அது ரங்க திருப்தியும் போய் அங்கு சென்னால் தடை முங்கச்சோன்னா தடை இல்லான்னு அர்த்தம் திருப்தி சொ அந்த நிலை ஞானம் தத்துவ ஞானம் ஒன்றுக்குதான் உரியவில்லையே பத்வேதத்தில் பதவித்தான் கிடையவே கிடையாது அதனால தான் தத்துவ ஞானத்துக்கு அவ்வளோ மிகவும் இருக்குன்னு சொன்னாங்க இப்போதான் ஆரம்பிக்கிறார் அது சுருக்கம் அது கொஞ்சம் இன்னொரு அஞ்சாறு பாட்டில் சேர்த்து போட்டிருக்காங்க இது ஒரு ரெண்டு மூணு பாட்டில் முடிச்சிடலாம் உள்ள பாதகாரம் ஏன்னா நரகத்துக்கு ஒரு பேருண்டு புகுவார் அதில் போகக்கூடியவர் யார் பாதகரன் பஞ்சமாபாதம் செய்வதால் அதில் போக முடியும் கொலை களவு கல்காமல் சுது எல்லாம் பஞ்சமாபாதம் சொல்லப்படும் மத்திய பஞ்சமாபாதங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அது உண்டு லௌகீகத்தில் சிறைச்சாலை சாதாரண குற்றவாளிகள்லாம் போயில்லை எப்போ போகிறாங்க போலீஸ் கால் பிடிச்சிக்கிறாங்க அஞ்சு பற்ற கூட என்ன விட்டுறாங்க இது சின்ன குற்றங்கள் ஆனால் பெரிய குற்றங்கள் இருக்கின்றனவே கொலை குற்றங்கள் அதெல்லாம் தண்டனம் கொடுத்துறான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க அப்படி போல் சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் இறைவன் நலத்துக்கு அனுப்புறதில்லை அது சிறிய தண்டனம் கொடுத்து தர்றான் அடிச்சன்மம் தொடச்சிடற தொடர்ந்து தொடர்ந்து சிறிய தண்டனங்கள் கிடைக்கின்றன அதே போல் புண்ணியங்களும் அப்படித்தான் சிறு சிறு புண்ணியங்களுக்கெல்லாம் அங்கே அடிச்சன்மத்தில் மனிதனாக பறந்தோ மற்ற மிருகனாக பிறந்தோ கழிக்கிறது அலுவலகத்தில் விட்டுறான் பெரிய புண்ணியமாக இருந்தால்தான் அங்கே போகணும் சுவர்க்கத்துக்கு போகணும் யக்கியாதிகர் மங்கள் எல்லாம் செஞ்சுருக்கணும் தான தர்மங்கள் இதெல்லாம் நிறைய செஞ்சுருந்தால் தொடர்கத்துக்கு உண்டு சாதாரண சிறு குழியெல்லாம் தொடர்ந்து போக முடியும் இப்படி எழுதிப்போகுது மறுபர்கள தொட அதனால் ஏகம் ஏமம் போவார் உலர் அவ்வளோ பாதகாரம் ஏமம் நகரத்துக்கு போகிறது அப்படின்னா மிக பாதனை செஞ்சு தான் போக முடியும் பாதகாரம் யாவர்க்குளும் மிக்க வேணாம் அந்த பாவங்கள் போறாங்க அவர்களும் அதிக மிக எடுத்துக்கிட்டாலும் கூட இவன் செஞ்சு செய்யலையா அவர்களுக்கு எல்லாவற்றிலும் மிக்கு அதிகமானவன் யார குழு மிகவனாம் அது மட்டுமே அவன் நாமம் புகழ்வார் நாமம் என்ன பேரு சசிவன் சொன்னா கூட நல்லது போயிடுவாங்களா அவ்வளவு பெரிய பாவமா அவன் போகிறது இல்லை குளமும் அவன் மட்டும் இல்லை அவன் குளமும் போமா திருவர் சொன்னார் இல்லை கொடுப்பது சுற்றும் கொடுப்பது உண்பதும் இன்றி கெடு பண்ணார் அங்கே உண்மை தொகை படிச்சுக்கணும் பிறவர் கொடுக்குறாங்க தான தண்ணி பண்ணுறாங்கன்னா சில பேர்கள் ஏயா எல்லாம் கொடுத்துரு இப்படி ஏமாத்துறேன் அவங்க செஞ்சு சாப்பிட்றாங்க நீ எல்லாம் அவன் கொடுக்குறதுனா அது நீ கொடு உன் பணம் நான் கொடுக்குறேன் அப்படி இப்படி கொடுத்து கொடுத்து கெட்டு வராதுன்னு சொல்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படி தடுக்கிறவங்களுக்கு ஜல்ல கொடுக்குறாரு கொடுப்பது அழுக்க இருப்பான் பராயமரம் இருக்கானே அவன் மட்டும் இல்லை சுற்றமும் என்ன சொந்தக்காரன் கூட போயிடுவாங்க உடுப்பதும் ஒன்பதும் இருந்து கிடும் கொடுப்பது ஆடைகளும் இருக்காதான் சாப்பாடும் கிடைக்காதான் அப்படி போல் கெட்டு போயிடுவாங்கன்னார் சாபம் அப்படி போல் இங்கே குளமும் என்னார் அவன் பேர் சொன்னாக்கா சசிவண்ணன் அப்படிப்பட்டவன் அப்படி இருந்தாக்க இவன் அறுத்து போவான் என் குளமும் நரத்து போவான் நான் கூட கொடியை போவணும் அப்படி இருக்க கொடியை பார்த்து வரணிக்கிறார் நேரத்தில் என் முதல எரிவாய் நரகம் பண்ணார் நரகங்களே பலது பழவுண்டு சிறைச்சாலில் அப்படி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் அப்படி போனேன் எரிவாய் கும்பி பாகம் அசி நெறிவாய் இப்படி பல நரங்கள் பேர் சொல்கிறாங்க அதில் எரிஞ்சு கொண்டே இருக்கணும் அந்த நரகத்தில் அதில் ஒன்று போகணும் அந்த நரகங்களில் அந்த காலத்தில் படமெல்லாம் போட்டு கூட விற்றுக்கிட்டு இருந்தாங்க யமன் உன்னுடைய கொடுமை நரகத்தில் செய்கிறது கூட சில பேர் வச்சுருப்பாங்க முன்னே பார்த்துருக்கு இப்போல்லாம் படங்களும் இல்லை வைக்கிறதுக்கு ஆளுமில்லை அந்த வடை சைடில் போகிற மாதிரி குத்துகிற மாதிரியே முக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு அதில் செஞ்சப்பாங்களுக்கு அந்த அண்ணன் காட்டுவாங்க அதான் கோடில் போட்டுருவாங்க பார்த்துருக்கு ஒரு முறை ஒரு வீட்டில் இருந்தது பெரிய படம் போட்டிருந்தாங்க அப்படி அந்த காலத்தில் இருந்தது இப்போலாம் கேச்சு கிடையாது அது இருந்தாலும் கொஞ்சம் பயிர்தா சில பேர்களுக்கு இப்போ சிவசுத்தமாக போயிடுச்சு ஆகவே அதனால் நாமும் புகழ்வார் குளமும் எரிவாய் நரகம் புகுமா நடந்துருந்தேன் அவ்வளோ குடிமை பாவம் செஞ்சான் என்பது அதில் அது நெரு விசாரம் போட்டிருக்காங்க அது திருடுறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது பராசிரியர்களில் கவனம் பண்ணுறது நிறைய பாவம் போட்டிருக்காங்க ஐயா இல்லாத அவன் செய்யா பாவமே கிடையாது அவ்வளோ வாஞ்சு செஞ்சுட்டானா ஒரு அப்படியே அந்த விசாரத்தில் போட்டிருக்கேன் இரண்டு பாட்டு உள்ளதில்லை அவ்வளோ போட்டிருக்கான் இதே சுருக்கமாக ரெண்டு பாட்டும் முடிச்சுக்கிறாருங்க அதனால நாமும் புகழ்வார் குளமும் எரிவாய் நரகம் பூமாறு நடந்தேன் அப்படி கொடுமையான செய்தானும் இந்த பாட்டில் சொல்றாரு மகிழ்ம்பர் பதிரும்டிதா நாராக இந்த பாட்டில் இன்னும் அவனுடைய பாவத்தை மிகுதிப்படுத்தி பண்ண வேண்டாம் மலமேவிய தீவினையின் வழியால் மகிழ் உம்பர் பதத்தில் இருந்த இவன் மலமேவிய மலம் அண்ணா குற்றங்கள் தீவினையின் வழியால் அதிகமாக கொடுமையாக பாவம் செஞ்சதுனால மகிழ் உம்பர் பதத்தில் மகிழ்ச்சியோடு சுயமணிவித்து கொண்டிருந்த தேவலகத்திலிருந்து சொந்தக்காரங்களும் இருந்தாங்களாம் இவன் குளத்தில் ஒன்றுவங்க இவன் குளம் குலமேவிய தென் அந்த குளத்தில் சம்பந்தப்பட்ட தென் புலவாரம் முன்னோர்கள் அர்த்தம் இவன் முன்னோர்கள் குடிதானர்களும் குடியேறினாரி அங்கேருந்து இங்கே கீழே இவன் கொடியப்போ அங்கே தாக்குதான் இங்கே பூலோகத்தில் தாக்குறது என் பேர் சொன்னாவே நடந்து போகணும் அங்கே ஏற்கனவே போயிருந்தவங்க எனக்குறாங்க இல்லை பித்தர்ல பித்தர்கள் அர்த்தம் திருப்பலத்தான பித்திரன்னு அர்த்தம் பித்திர லோகம் இல்லை ஒம்பர் பதம்னா தேவ லோகம்னு பித்திருந்தான் இவங்க முன்னோர்கள் பித்திரிகள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய பாவத்துக்கு அங்கே அனுப்பிடுறாங்கன்னா உன்னுடைய பூலோகத்தில் ஒன்று பின் சந்ததி பாவம் செஞ்சுருக்கான் அது போக உங்களை தாக்கிய இருக்கு நீ போகத்தின் திருத்தாலு நாங்களும் அப்பளம் கொடிய பாவன்னார் வர்ணிக்கிறது எப்படி கொடிய பாவத்தின் முச்சில் இருக்கான்னு காட்டினார் எப்படி பார்த்தீங்களா கொடிய பாவத்தை இந்த ரெண்டு பாலில் மிக வர்ணனையை அருமையாக சொல்றேன் அப்படி சொன்ன பிறகுமான பாவத்தின் வர்ணனை சுருக்கமாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் மே புண்ணிய பாவமன வினையின் பயன் மேல காலமுரா மிகமே வரும் என்பதனாலு நோய் எல்லாச்சரவை தினவே இப்ப சாஸ்திரத்து விதி சொல்றார் மிகமேவிய புண்ணியபாமும் வினையின் பயன் ஒருவன் இந்த ஜென்மத்திலே அதிகமாக செய்து விட்டானால் அது பாவமாக இருந்தாலும் சரி ஒனிமா இருந்தாலும் சரி இந்த ரோகத்துலேயே ஆரம்பிச்சுக்குமா இப்பவே இப்போ சொல்கிறது ஆரம்பிச்சுருக்கோம் மஞ்சமாக இருந்தால் அந்த ஜென்மத்திலேயும் நெருவாலம்னு சொன்னால் ஒரு படியிலேயோ அல்லது மரக்காலேயோ அளக்கிறோம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் உள்ள அடங்கிட்டே இருக்கும் நீங்கள் அதிக மேலே போட்டு என்னங்க இளை விடத்தான் செய்யும் உள்ளே போகாத இடமும் இல்லையா குதிரை போட்டாலும் சரி படியில் போட்டாலும் சரி மீண்டும் இறங்கிடும் அதுபோல் அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய அளவுக்கு அந்த சைக்கத்தில் இடம் இருக்குது அதுக்கு மேலே செஞ்சது கொள்ளாதான் இங்கேயே வந்துடும் அப்போ பண்ணி கொள்ளுறதில்லை அப்போ இந்த ஜென்மத்துக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆனால் மிகமேவிய புண்ணியவாமன வினையின் பயன் மேலூருக்கு காலம் உடாது அது தூக்கிங்களை சேர்த்துக்கணும் அடுத்த ஜென்மத்துக்கு தான் சொன்னி வீதி கிடையாது இகமே வரும் என்பது நாள் உல என்பது நாள்ன்னு சாத்திரம் சொல்லியிருக்கு உலகத்தில் ஆரம்பிச்சுக்கணும் கொடிய பாவ்களுக்கு இப்போ அப்போ ஆரஞ்சிடணும்னு சொல்லப்படும் இது பார்க்கலாம் பொழுமையான பாய் செஞ்சோம் கடிச்ச காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லுவாங்க அவன் செஞ்சாக்கறவங்க கொஞ்சமாக பட்டினா இப்போ என்ன ஒடியுமா அப்படி அப்படிம்பாங்க அப்போ இப்போ ஆரம்பிச்சு அடுந்த அர்த்தம் அது பிரார்த்தி இப்போ ஆரம்பம் அப்புறம் அடுத்த பிறகு தொடரும் இது முடிஞ்சு போகிறதில்லை ஆரம்பம் அதனால் கொடிய பாவைகள் உடைய செயல்களை சில பேர்களுக்கு வெளியே காற்றாங்க கேள்விப்பட்டது உண்டு சில பேர்கள் அனுபவிக்கிறது நாள்பட அனுபவிப்பாங்க கொடியப்பான்னு சொல்லுவாங்க அவன் செஞ்சு அக்கறமரில் இப்படி செஞ்சான் கடிக்க பரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது போல் இவனுக்கு இக்கமைய ஒரு என்பதனால் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் உல நோய் சா அதாவது வயிற் சாஸ்திரம் சொல்லப்பட்ட எல்லா நோய்களும் அர்த்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நரம்புகள் இருக்கா உடம்புல ஒவ்வொன்று நரம்பும் ஒரு வியாதி உள்ளான் அத்தனை வியாதிகளும் ஒவ்வொரு கா பாவத்துக்கும் தாழ் தூக்குமா அவனு எல்லா நேரமும் திரும்பிச்சான் எல்லாருமே எல்லா வியாதியும் திருச்சேன் அதனால எல்லா உலக எல்லா நர உல நோய் எல்லாம் இவனை செரவேதினவே நன்றாக பொருந்தி பிடிச்சுக்கிச்சான் எடுப்பீங்களே அப்படிப்பட்ட கொடியை பாவீங்கிறார் இந்த மூணு பாலில் அவருடைய பாவம் பாவத்தின் பயன் சொல்லி முடிக்கிற ஆகவே இதுவரைக்கும் சிசருடைய பாவங்களை ரெண்டு பாட்டில் விஸ்தாரமாக சொல்லி அதே மாதிரி சுருக்கமாகவும் சொல்லி அவருடைய அதனுடைய பயனை முன்ஜன் அர்ச்ச ஜென்மங்களில் வர்றது பின்னால் இருக்கட்டும் இப்போ சாஸ்திரத்தில் ஆரம்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நீ சாஸ்திரங்களில் அது போய் ஆரம்பிச்சிருச்சு துன்பு டீனி துர்க்கமடைந்து துன்பு டீனி என்னைகளும் புதல்வன் துயர் தீர்வகை இவன் துக்கம் எப்படி போகும் சிந்தனை பண்ணலான் இது ஒண்ணும் முடியலையே சரி ஒரு முயற்சி பண்ணுவான்னு ஆசைப்படுறான் அந்த அவனை ஊடையில் வச்சு தலையை தூக்கிட்டு போறார் தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறாரு ஏதாவது மகான் கிடைப்பாங்களா அங்கே போனா ஏதாவது விமோசனம் கிடைக்குமா என்று தந்தைக்கு ஒரு ஆசை இவனும் ஒன்றும் புரியல நடக்க முடியல தந்தை குடைய கூடையில தூக்கிட்டு போறார் அப்படி போகக்கூடிய பார்த்து ஒரு முனிவர் கண்டார் வழியில பார்த்த புண்ணியகாலம் அர்த்தம் இவனே சொல்றான் வினை துயர்ப்பதலால் ஒளிவுக்கும் உபாயமுன கிளது என்றாலும் அறிந்தவன் அன்புடா இவனை கொடு அவரம்தான் அடுத்த முடிவார் ஒரு மாதவன் மற்றவன் வேதனை கண் துடிவற்றுள்ள ஒன்றை உள்ள துணரும் பரமாகிய ஞானிகள் கண்ணுறே பரமாவள்தகர்ந்தனே அப்படின் ஒரு மாதவன் தவசிரேஷர்கள் தான் செய்ய முடியல என்னாலும் கூட அடுத்து வழிகாட்டுவாங்க அப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் எப்போ என்ன உன்னை பார்த்தா துக்கியாக இருக்க தலையில் பார்த்தா சின்ன வயசாக இருக்க என்ன இப்படி மூலமாக இருக்க என்ன காரணம்னு கேட்டான் என்ன பண்ணுறது அவன் இறக்க வச்சுக்கிட்டு புற சொல்கிறார் இந்த பயில பெருத்து பெரியவாஜனம் இல்லை என் பெயரும் அவன் பேரும் அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு இருந்தாலும் என் பாசம் விடாமல் ஒரு தூக்கிட்டு தெரிகிறேன் அப்போ இறக்கப்பட்டார் சரி உனக்கு நல்ல காலம் வந்திருக்கு அதுக்கு ஒரு வழி சொல்றேன் நான் அது சொல்லப்பா அப்படின்னு கேட்ட மிலாததனை தருவான் தச்சியை சுரமென் இடம் தில்வாழ் மனந்திவாராயணரின் பவர்னின் மைந்தர் குறு நோய்க்கு மருந்தனவே தான் அந்த மிலாததனை தருவான் ல்லாம் என்ன செய்வாங்க முடியாத நிலை இனிமே ஒரு அடைய வேண்டியது ஒன்று இல்லாமல் இருக்கின்ற ஒரு உயர்ந்த நிலை கொடுப்பார்கள் மற்ற அஞ்ஞானிகள் எல்லாம் சாதாரணம்தான் கொடுப்பார் அந்த நிலையெல்லாம் குறை ஒளியல் அழி ஒடையல் அழியாத நிலை அது முத்தி நிலை முத்தி நிலையை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் மட்டுமே உண்டு அத்தகைய நிலையை முழு கொடுப்பார் தான் அந்த மில்லாத அதனை தருவான் அவர் எங்கேயா இருக்கார் சச்சித்திரம் என்னும் இடந்தெனில் வாழ்கிறார் சச்சினால் பூஜிக்கப்பட்ட இடமும் சச்சித்திரம் விதாளத்திலிருந்து முன்மேல் இருக்கும் நம்ம ஐயாவர்களோ தலைவரோ ஒரு முறை போனோம் அங்கே கோயில் அழகாக இருக்குது வினால கோயில்கள் உருவாகத்துக்கு உட்பட்டது கவனிப்பு இல்லை அங்கே சசியனுடைய சமாதியும் மானிதிபா சமாதி இருக்குது சமாதி கோபுரம் எழுந்திருக்காங்க உள்ள லிங்கமில்ல ஒன்றும் இல்லை எல்லாம் பழுது போச்சு எல்லாம் கலவு போச்சு கவனிப்பார் இல்லாமல் இருக்குது அழகான முகர்த்து அம்பிகை அம்பிகை பூர்த்தி செய்த சிவலிங்கம் இப்படிப்பட்ட ஒரு நிலைய ஒரு காலத்தில் இருந்தாது இப்போ பார்வன் நிலை இருந்தது அதை நாங்கள் பார்த்து வந்தோம் அடிப்பட்ட ஒரு இதற்கு சச்சித்ரம் என்னும் இடந்த நிலுவார் மா நந்தி வராயினர் நந்தி என்று சொன்னால் சிவருமானுக்கு வாகனம் இவ்வளோ சிஷியரும் கூட ஏன்னு சொன்னா அம்பிகைக்கு இறைவன் உதயம் செஞ்சு கொண்டு வந்தார் அதை நந்தி கேட்டுக்கொண்டிருந்தார் அத்தகைய நந்தி தான் பின்னாலே சைல் சித்தாந்த பரப்பினாராம் அந்த சைல் சித்தாந்தத்தில் நந்தி எம்பெருமாந்தா கொடி போட்டிருப்பார் கொடி இருக்கும் நந்தி அடியில் போடுவாங்க அருள் தம்பான் என்று போடுவார்கள் ஆனால் அஜய் சமராஜ் அப்படி இல்லை தட்சிணாமூர்த்தி பரம்பரையா வரும் ஆகவே மா நந்திபராயணர் என்ற அவர் பெயர் பெயரும் அவர்கிட்ட போல என்ன மகனுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படிப்பட்ட விமோச்சனத்தை டி பெறுவாய் அவர் எப்படி கொடுப்பார் உருடைய மைண்டனுக்குள்ள நோய் நிவர்த்தி செய்ய முடியும் மற்ற யாராலும் முடியாது என்று சொன்னார் இப்போ ஒரு சீரா வியாதி கஷ்டப்படுத்தா இந்த ஊரில் ஒரு டாக்டர் வந்திருக்காரு உடனே ஓடுவாங்க கஷ்டம் அப்படி இருக்குல்ல கஷ்டத்தை போக்கிறதுக்கு யாருக்கு எது சொன்னாலும் ஏற்றுவாங்க எங்க போய் சொன்னாலும் போவாங்க எவ்வளோ பணம் பண்ணாலும் கொடுப்பாங்க ஆனால் நல்லானா பரவாயில்ல எத்தனையோ நல்லாகாமே போயிருக்கும் காரணம் கருவ பரிபாவம் இல்லையா அர்த்தம் கருவ பரிபாக வரும்போது சொல்பூர் போயிடும் அது போல இவனுக்கு கருமுக பயன்பாக வந்துருச்சு அந்த இடத்துக்கு போலாம் என்று முடித்தான் முன்பதமை குயேற்றிய நோய் உர கரிதாய இதுதான் நமக்கு சரியான உத்தேசம் இந்த முனிவர் சொல்ல ஏற்றுக்கொள்வோம் முனிவன்பதமே நந்திபரா சொல்லக்கூடிய அவருடைய திருவடியை அடைந்தார் அடைந்து நமஸ்காரம் பண்ணார் என்னப்பா என்ன விஷயம்னு கேட்டார் யார் இந்த கூடையில் ஒரு ஆள் வந்திருக்கேன்னா வயசு பார்த்தா சின்னதா இருக்கு அவள் நோய் பார்த்தா பெருசா இருக்கு ஒண்ணும் புரியலையா அப்படிதான் சொன்னார் கொடியாச்சு கொடியான் வெறுவாது குய்த்திய நோய் கூறற்கறியாதாக குடித்து விட்டேன் மிக கொடிவண்டிவன் இவன் என் மகன் தான் ஆனாலும் வாயினால சொல்லக்கூடிய பாவ முடியாது அந்த அவ்வளவு பாவ செஞ்சிருக்கான் இல்லையா இப்படிப்பட்ட பாவ செய்திகிட்டு வந்தேன் அப்படி கேட்டா அதான் புத்தரை பார்த்தேன் என்ன பண்றது பாசனை உடையிலேயே குருநாதா உங்களால இவன் கலைத்தாடனும் இடையில ஒரு முனிவர் சொன்னார் அது பொய்யாகாதுன்னு நம்பி வந்தேன் நீங்கள் இதை போக்கணும் சரி அதாவது ஞானியருடைய நிலை என்னன்னா யாராவது சரணாகியதை ஏற்றுக்கொள்வார்கள் அது சரணாக ஏற்றுக்கொள்ள காலம் என்னன்னா அவங்களுக்கு பிரார்த்தனை இருக்குற அர்த்தம் ராமாயணத்தில் விபூசண சரணாரியா ஜாம்பகான் மற்ற சுக்கரியவன் சுக்கிரவன் வேணான்ட்டாங்க எதிரிலிருந்து வந்த காரணத்தினால நம்மிடத்துல உழவு தெரிஞ்சு கொண்டு போய் என்ன பத்தின அது யாரா இருந்தாலும் சரி அடைக்கல மட்டும் தான் ஏற்றுக்கொள்வேன் இது ஒரு நியல் இதுதான் மேன் மக்களுக்கு அழகு அது மட்டுமல்லப்பா சரணி பின்னால அவன் கடிதம் பரவாயில்லை மேன் மக்களுக்கு லட்சணம் என்ன சரணாகணும் மேன் மக்கள் லட்சணம் இந்த ஒரு முறையை வைத்து அது மட்டுமல்ல கர்மானுசாரமாக ஒரு கூடி பிரியது இந்த இலக்கணத்தை நாம் நல்லா தெரிந்து கொள்வையானால் வருத்தம் வராது நல்லதோ கெட்டதோ அது உயர்வோ தாழ்வோ அது சுகமோ துக்கமோ நமக்கு வருதுனா அப்படி ஆர்தமைக்கு இருக்கு ஆனா அதை போக்குவிட முடியாதா சொன்னா போக்கிக் கொள்ளவும் முடியும் அதுக்கான விவேகிராஜியம் வேணும் இப்படி விவேகிராஜ் இல்லை என்று சொன்னாக்கா அது நிச்சயமா முடியாது இருந்தாலும் கர்மானுசாரம் கூலி பெரியது என்ற ஒரு கருத்தை நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளவேனால் உண்டாகாது விருகாது இந்த ஒரு கருத்துக்களை நான் நன்றாக சிந்தனை பண்ணணும் அதனால தான் மானந்த பிரித்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டே சொன்னார் என்ன பா சொல்லும் படியோ தேவினை என்ன விட்டு சொல்ல முடியுமா பெரிய கௌரவ இல்லை குற்றம் ஏற்படும்படியோ இவன் தீவினை கருணை நாள் நீங்கும்படி தன் அனுபூதியினால் நிகழும் வெளி வைத்தின் சரி பார்த்தார் இவனுடைய நிலை நமக்கு பிராணத்தை கூட்டி வச்சிருக்கிறது அருள் பாறை பார்த்தார் அப்படி பார்த்த உடனே அவனுடைய நிலை எப்படி இருந்தது காது கடும் நல்ல பேர் தனியாதவா கடுவான திறனர் நமக்கு ஜென்மங்கள் ஒன்னும் போச்சு ஜென்ம எத்தனை வருமோ கணக்கே இல்லைன்னா பாகிருக்கும் அணிவிச்சாதான் தீக்கம் நாகம் கல் கோி சந்திரை பண்ணார் நூறு கோழி ஜென்ம எடுத்தாலும் செஞ்ச கர்ம அனுப்பிச்சான் நூறு கோடி ஜென்மம் எப்படி எடுக்கிறது எப்படி தேர்றது நூறு கோழி ஜென்மத்திலே சம்பாதிச்சா அது நான் ஆயிரம் கோழி கெடுக்கணும் அதனால்தான் கணக்கு எட்டாயிரம் கழியாத திறன் இந்த எண்ணிக்கை அடங்காத இந்த பிறகு இருக்கு அத்தகைய பிறகு போகக்கூடிய பார்வையா ஒரு பாரு அது இந்த விஷயத்தை போகக்கூடிய பார்வையா கடுவாள திரு கண் வைத்தலுமி பார்த்தார பார்த்த உடனே எல்லாம் போச்சு விட்டன பாவங்களா போச்சு நோய் போச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப நடக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த இறைவன் அருளாலே ஒரு நல்லான பிறகு அவங்க அப்பா பார்த்தா இந்த பயிரின இனிமேல் கூட்டிக்கு போகக்கூடாது கூட்டி போனால் மீண்டும் செஞ்சாலும் செய்யலாம் அப்படி செஞ்சான்னா அப்பறம் நாம் களை முடியாது ஆகவே இவனை இங்கேயே வச்சிருவோம் இவர் முடிவு செய்து இங்கே இருப்பா பாப்பா அப்படி சொல்லும்போது முல்லாத்தே சொல்கிறார் நல்ல விதான அலைவலி கொடுக்குறார் உலகத்தில் காய முடிஞ்சவொன்னா போயிடுவான் அல்ல காய் முடிஞ்சோன்னா போகலை போன காரணம் என்ன மீண்டும் போனால் தவறு செய்வா ஒன்று ரெண்டாவது செயலின்றியை கொண்ட தோஷம் வரும் எண்ணின்றி கொண்டால் குவிண்டாம் உய்வில்லை செயல்றி கொண்ட மக ஒரு உதவி செஞ்சால் அவர்களுக்கு பதில் அதிகாரம் இவன் மீண்டும் அவருக்கு சேவை செய்யணும் செஞ்சா தான் அந்த உதவிக்கு நன்றியை செலுத்த முடியும் முன்னைய பாட்டு பார்த்தோம் உணர்ந்த பாவம் எல்லாம் பரிபூர்ணம் உணர்ந்த விடுபட ஓடும் என்ன இதுதான் இங்கு சொல்லப்படும் இப்படிப்பட்ட மகாவுடைய பாலைப்பட்டவுடனே அவன் பாவம் எல்லாம் போச்சு பாவங்கள் போனதுனால் என்ன ஆச்சு அவன் நடக்க ஆரம்பித்தான் உடல் வியாதி எல்லாம் போச்சு இத்தகைய ஒரு பெரிய மகானுக்கு சேவை செய்யாமல் இருந்தா நண்டி குண தோசை வருமல்லவா என்று அவன் நினைத்து இங்கே பேணி பழி என்று பெயர்ந்தனே உண்ணாவிரன் சேவை செய்து இங்கே வாழ்வாயாக என்று தந்தை சொல்லிவிட்டு போனதுனால நல்லபிதான் அவர் போன பிறகு இவருடைய நிலையை இனி சொல்ல ஆரம்பிக்கிறார் சீலனால் இப்போ குருநாதருக்கு சேவை முறையில் சாஸ்திரங்கள் நாலு விதமாக சொல்லப்பட்டுள்ளன ஆர்த்தம் சத்பாவம் என்று நாலு விதம் படிவுளைகள் ஆர்த்தம் குறிப்பையும் செய்கிறது ஆர்த்தம் அங்கம் சொல்லி சேருது அவருடைய சரீரத்துக்கு தேவையான செய்கிறது சரீரம் செய்வதற்காக தோளத்தில் செய்கிறது சொல்லாமே குறிப்பையும் செய்கிறது அர்த்த அர்த்தம் இது அங்கம் தானம் தானம் என்ன இடம் சொத்து சேர்க்கலாம் அல்லது இருக்க சொத்தை காப்பாற்றலாம் அது செய்யலாம் அது ஸ்தானப் பரிவுடன் இடம் சத்பாவம் குருவே பிரம்மம் பிரமே குரு ஒரு பிரம்ம ஒரு குரு தேவோ மகேஸ்வரகம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஸ்வர குறைவையே நமகம் என்று கிரி கிஜில் அதனால் குருவே தான் பிரம்மசூத்திரார் அதனால் குரு சாட்சாத் பரபரம் பரபரமாகவும் இருக்கார் காரிபுரமெலாம் இருக்கார் கானபுரமாக இருக்கார் பரபுரமாக இருக்கார் ஏன் அப்படின்னு சொன்னால் குரு எல்லாம் உண்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஈஸ்வர சேவையில் கிடைக்கும் அதாவது புண்ணியம் அப்போ புண்ணியம்ங்கிறது ஈஸ்வர சேவை கிடைக்கும் அது அதிர்ஷ்டமாக காணாமல் இருக்கும் இது புண்ணியமும் உண்டு காணாமும் இருக்கும் திருஷ்டபலனாகிய உபயோகங்கள் கிடைக்கும் சந்தேக உரிமை போக்கிக்கலாம் உபயோகர்கள் இந்த லாபம் ஈஸ்வர சேவைகள் கிடையாது எந்த கோயில்லையும் பண்ண மாட்டாங்க ஆகவே குரு சேவையில் ஒரு லாபம் இருக்கு குரு சேவை மிக அதிகமாகிறார் ஆகவே முதலாக உழந்து இறைவன் ஏவம் பணி செய்து ரெண்டு விதமா இருக்கு உவந்தோன்னு ஒரு அடைமுறை கொடுக்காரு சந்தோஷமா செய்யறான் என்ன அவனுக்கு துக்கப்பட்டது எல்லாம் ஞாபகம் இனி இதை விட்டு போனவன்னா பழப்பிடிக்கு கெட்டு போகணும் மனசு அதனால போகக்கூடாதுன்னு சங்கல் பண்ணிங்க செய்வ சந்தோஷமாக செய்கிறோம் சில பேருக்கு வெறுப்பாகவும் செய்கிறது உண்டு என்ன பண்ண மாட்டிக்கிட்டோமான்னு செய்கிறது தான் எப்போ சமயம் கிடைக்குமோ ஓடி போகிறது தான் அப்படி இருக்கிறது தான் அது மாதிரி இருக்கிறவனால் அப்படி தான் கெட்டு போகிறது தான் யாரும் இருக்கேன் ஆக ஒவ்வொந்து இளையவன் ஏவம் பண்ணி செய்து இவனும் சில நாள் இருந்தார் அப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தாங்களாம் இவன் தான் அந்த குருக்கு சரியான விஷயம் நல்லா தேவை பண்ணுறான் என்று சொல்லும்படியாக இருந்தது உடனே திருமேனிதன குறியான்ன விட்டனன் கும்பனொலி அந்த பரமேஸ்வரன் போல இருக்கின்ற குருமூர்த்தி நிலத்தில் இவன் குரு சேவை செய்யக்கூடிய தகுதியில் இவன் என்று சொல்லும்படியாக நடந்து அது காரணம் அந்த குரு பக்தி திருடைய கஷ்டம் பின்னணியில் கஷ்டம் இருக்கு முன்னணியில் சுகம் இருக்கு இதெல்லாம் இருந்தால் செய்ய முடியும் அப்படி செய்யும்போது சந்தோஷமாக செய்ய முடியும் எதிர்காலம் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் நல்ல இடத்த சேர்ந்துட்டோம் என்று ஒரு அடிப்படையில் இருக்கணும் அது செய்ய மாறும் மன சம்மதிக்கும் அதான் ஒவ்வொரு தூன்னு பேரும் இல்லைன்னு சொன்னால் வெறுப்பாக ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் சேர்ந்தானோ கொஞ்சம் காலம் ஆச்சான் புதிய போனால் சொன்னாங்கன்னா பக்கம் இல்லைப்பா கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னார் கொஞ்ச நாள் போய் கேட்டானா இன்னும் பக்கம் வரலன்னார் அதெல்லாம் முடியாது பக்கம் வந்து நீங்கள் உதவியம் பண்ணுங்க அப்படின்னா சரி என்ன பண்ணா எவ்வளோ பக்கம் இல்லை இது நிலைக்கான்னு சொல்லி உத்தியோகம் பண்ணாராம் அதை பண்ணிவிட்டு சொன்னானா இதுக்கு தான் பன்னெண்டு வருஷம் வேலை வாங்கினீங்களான்னு நானும் இது தெரியாது எனக்கு இந்த பேர் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தான் இது இதை போய் உத்தியோகம் பண்ணீங்களே நீ நம்ம சேர் உத்தியோகம் பண்ணார் எப்போ வீட்டுக்கார பேர் நம்ம சேதா அப்பயே சேர்ந்த வெளி போயிருப்பேன் என்ன வாங்கிட்டீங்களா இது பக்கம் அதீங்களோட பக்தி கலக்கணும் மனமானது ஒன்றும் பாவனை வந்து திடபாவனை பகவான் இது பகவானுடைய மந்திரம் இதை ஜெபித்தால் புண்ணியம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரணும் அல்லவா அந்த நம்பிக்கையை உண்டாக்குறது தான் பக்குவம்னு அந்த மனசு அது பக்குவம் இல்லைன்னா அந்த நம்பிக்கை வராது அதுக்காக தான் கொஞ்சம் நாளாக போகட்டும் அங்கே அந்த மனது பணி ஏற்படணும் அப்போ சேவை பண்ண அந்த பணிவு ஏற்படும் பணிவு ஏற்படும் இந்த மந்திரம் நம்மை கடை இது பகவானுடைய அருள் பெற்றது இந்த மந்திரத்தை வச்சால் நமக்கு புண்ணியம் இருக்கும் ஞானம் கிட்டும் என்று ஒரு பாவனை உண்டாகும் அப்போ பாவனை உண்டாகிறதா பக்குவோன்னு பேர் எல்லாம் பேரு தான் பஞ்சாட்சிரம் அண்ணா நமச்சாய் தான் நமச்சாய்னா பஞ்சாட்சிரம் தான் இது எல்லாரும்தான் வச்சுருக்காங்க பேர் இது சகஜமாக சினிமாவில் கார்டாக நல்லா தான் பாடுது அப்படி தான் ஆசை சினிமா பட்ட சினிமாவில் நம்ம ஷாய் நமசேன்னு பாடுறாங்கல்ல அப்படி இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அது பாவனை தான் போட முடியும் அப்படிப்பட்ட பாவனையை சம்பாதிக்கிறதுக்கு தான் பரிபாகம் அடையணும் அதுதான் பக்குவம்னு சொல்கிறது சாதம் அடுப்பில் அரிசி போட்டு ஆச்சு கொதி கொதினு எது கொதிக்குது அப்படி அமைச்சி பார்ப்பாங்க வெந்தது அப்படின்னு பக்குமாகபோது சாப்பிட முடியும் அப்போ அது அதே அரிசி தான் பக்குவம் அரிசி அதுபோல் இதே மனது கொஞ்ச நாள் பழக பழக மனம் படிக்க பதிவு ஏற்படும் அது பணிவு ஏற்பட்டாக்க பக்குவம்னு பேரும் நம்பிக்கை ஏற்படும் விசுவாசம் ஏற்படும் அதை பக்குவம்னு பேரும் அது பக்கு ஏற்படும் போது உபதேசம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் பக்குவம் பக்குவம்னு இவனுக்கு பக்கு ஏற்பட்டு போச்சுன்னா நல்லா சொல்லும்படியாக இருக்கு அதனால தான் உடனே முதலாக ஓன் திரையோன் ஏவும் பணி செய்து திறனாள ஏவும் பணி செய்தான் செஞ்ச உடனே உடனே திரு மேனிதன குறியான்ன உட்டணன் கும்பனுடைய உட்டணன் இப்படி சேபண்ட்டிருக்கான்னு சொன்னாகிய வீடுகள் அண்ணா சிவன போதம் சசிவண்ணன் செய்யாத தகாத காரியெலாம் செய்து முடித்தான் மா பாவி பேர் வாங்கினான் அப்படிப்பட்ட அவனுக்கு நிஷ்காம் பண்ணிய பரிபாகமானதுனால ஒரு தவசிராட்டர் சொல்ல மானஞ்சி பேர்த்துக்கு சிஷியனானான் சிஷ்யன் பிறகு அங்கே அப்பா விட்டுட்டு போயிட்டார் சேவை பண்ணுறான் சேவைக்கு ஒரு பெரிய மகிம் உண்டு அதனால் இவன் சேவை பண்ணுறதுனால நானும் இதை பணிவிடையை பண்ணுறான் மக்கள் எல்லாம் பார்த்து இவனை போல சிஷன் கிடைக்கிற அழுது என்று எல்லோரும் கேட்கத்தக்க முறையில் அப்படி செஞ்சதுனால் என்ன லாபம் என்றால் அந்த பாட சொல்கிறார் நன்றாய் மனிதாள் வழிபாடு நன்றாக செஞ்சோம் ஆர்த்த மங்கந்தான சத்பான்னு சொல்லக்கூடிய சதுரத பயனுடையகளை திருத்தமாக நம்பிக்கை அதாவது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செய்த காரணத்தினாலே நானாவிதமான பிறப்பினை விட்டு ஒன்றாகிய வீளுனர் உத்தமர்களுக்கு நானாவிதமான பிறப்பு எழுகை பிறப்பு அதில் அத்தனையோட பிரிவுகள் எமர்த்தினால் ஜீவபங்கள் அப்படி பிறப்புக்கள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமாளி என்னார் மாணிகாஸ்கர் அப்படி போல எதனையோ பிறப்புகள் நானாவிதமான பிறப்புகள் அதெல்லாம் நீங்கி ஒன்றாகிய வீடு உணர் உத்தமர்களுக்கு ஏகமாக இருக்கின்ற அத்வைத ஞானம் அடையத்தக்க உத்தமிழ் இருக்கிறார்களே உத்தம அதிகாரிகள் மந்தன் மத்தியமன் தீவிரம் தீவிரம் சொல்லக்கூடிய அதிகாரிகளில் அதிகாரி இந்த ஜென்மத்திலேயே இங்கேயே அடைவார் உல சாதனம் நாளும் உதித்தலைவேன் அவர்களுக்கு ஏற்பட்ட சாதனங்கள் அவதி வரைந்தும் இருக்கிற சாதனம் உள்ளாட்சி நான் ஏது வரைக்கும் இருந்தால் மந்தன் ஏது சொருவம் ரெண்டாவது நிலை மத்தியமன் இவனுக்கு மூணாவது நிலை தேர்தல் அதிகாரிக்கு நாலாவது முடிந்த நிலை அப்படி இவனுக்கும் முடிந்த நிலை வந்து விட்டதுனால் நானாவிதமான விட்டு ஒன்றாகிய வீடு உத்தமர்களுக்கு உத்தம அதிகாரிகளுக்கு உலக சாதனம் அவதி வரைந்து வந்த சாதனங்கள் வீட்டுக்கு உண்டாகிவிட்டு இருக்கு அப்படி உண்டாகிறதுக்காரணம் சேவைதான் காரணம் சேவை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பலமுண்டை ஒடிய வீணாக போகறதில்லை சேவை பண்ணாமல் இருந்தாக சம்பந்தி காட்டி விட்டார்பான் சேவை இல்லை கொஞ்சம் தங்கத்திலே குறைஞ்சிருக்குன்னு என்னக்கார சேவை பண்ணாருங்களே அதை மாத்தி பரையில் அப்படின் வாசி தீரை காசு தாரீரை பண்ணார் அப்புறம் சரி புத்தி வந்ததில்லை சரி வாங்கிட்டு போனாரு அப்படி போல சேவைக்கு மரியாதை முனிவன் தீருவன் பணி வந்திரு கண்கள் பதங்களே பல காலவாலம் வந்து பணிந்தனே பரிபாகமானவனு ஞானம் அடையணும் உச்சி அடை தீவிரமாச்சு அப்போ தீவிரத்தினால்தான் முனிவன் திருமுன்புல முன்பு உலத்தான் குறைதான் உள்நாதர் மானந்திபரானு சொல்லக்கூடிய உள்நாதர் முன்னிலையில் ஒரு குறைவு சொல்ல ஆரம்பிக்கணும் என்று எண்ணம் உள்ளாட்சி இது வரைக்கும் அந்த எண்ணம் உண்டாங்க பரிபாகமான தானாக வந்துடும் விதை போடுற மா நிலத்தில் அது உப்பி பரிபாகம் வச்சால் மழை தானாக வந்துடும் அது வரைக்கும் வராது அப்படி போல் பரிபாகமானதுனால முனிவன் திரு முனிவுக்குள்ள தன் குறைதான் இன்னும் குறை இருக்குனா குறைதான் சில வஞ்சல் குஞ்சியதாய் அஞ்சலாம் நமஸ்காரம் பண்ணுறது குஞ்சியதானால் சிரசு மேலே வைத்துக்கொண்டு வளம் வந்து கண்களில் தண்ணி தார் தாரே விடும்படியாக பாதை நினைக்கும்படியாக நமஸ்காரம் செய்து கேட்குறானோ பணி வந்து இரு கண்கள் பதங்களிலே பலகால் வளம் வந்து பண்ணி தரணும் பல முறை எப்படி என்ன காலம் செய்கிறேன்னு அடுத்த பாட்டில் சொல்ல அருளே வடிவாகிய மா அறியாதவர் போலவளுந்தழுங்கினேதாபா குள்ளா எப்படி இருக்கார் அருளே வடிவமாக இருக்கார் அருளே வடிவாகிய மாமுனிதான் முனிவர் முனிதல்னா கோபித்தல் அல்லது மனுஷன் அர்த்தம் சிந்தித்தல் ரெண்டு அர்த்தம் கொடுக்கும் இங்கே மாமுனி என்ன சிரேஷ்டம் வருந்திய முனிவர் சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்களில் ஆத்மீ ஆள்தான் முடிந்த சிந்தனையாளர்கள் மற்ற லௌகிக சிந்தனையாளர்களெலாம் முடிவில்லாத சிந்தனை சிந்தனையாளர்கள் என்ன சிந்தனை செய்து ஒரு முடிவு பண்ணாக்கா உள்ளொரு சிந்தனையினாலே அடிபட்டு போயிரு ஆனால் அஜய் சிந்தனை முடிந்த நிலை சரி யாராலும் மறுக்க முடியாது அதனால தான் அக்கண்டித முன்னே போயிரு கண்டிக்கப்படாத சிந்தனையாக அதனால் மாமணி தான் சிரேஷ்டம் பொருந்திய சிந்தனையாளராகிய முனிவர் அறியாதவர் போல ஒழுங்கல்வரும் இவனை பார்த்து கேட்குறான் என்ன ஒன்று தெரியாது போல கேட்குறான் என்ன அழுகுற என்ன காரணம் என்ன அவன் மைந்தன் திசையன் அவன் நடுங்கி இப்பொல்லாத பாவா புனரிக்கு நடுங்கிறேன் சம்சார சாகரம்னு சொல்கிறார்களே நான் எப்படி தாழ்றது அது நினச்சா எனக்கு அழுகுவது பயம் வருது அதுக்காக தான் எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னார்கள் பிறவி கடல் வித்தரமும் தெய்வி தனதன் பன்மன தளவில் உளுமாருவை கூறிடுமே அப்படியா வெறும் பிறவி வித்தரம் இது சம்சாரம் பயப்படத்தக்கதாக இருக்கிறது விரைவு கடல் விசாரம் விஸ்தாரமாக இருக்கிறது இதை தாண்ட முடியாது அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் கூட வேத ஆகம கீதை விளங்கும் அதையும் வேதம் அதனுடைய விரிவு ஆகமும் கீதை பகவானுடன் அதனுடைய சுருக்கமாக சொல்லப்பட்டது இன்னும் அது சம்பந்தப்பட்ட சாஸ்திர உபநிஷத்துக்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் இருக்கிறது இவை எல்லாம் வேதாம கீதை விளம்புமதை குருவும் அந்த சிஷியனுக்கு தகுந்த குருவாக இருக்கனால அதுக்கு குருவும் உயர்ந்த ஒரு சிறப்புமே இந்த குருவானவர் சீர்களுடைய மனத்தளவில் கொழுமாறு தொகுத்தி வைக்க கூறுடுமே அப்படி எவ்வளோ வாங்கும் சக்தி இருக்கோ அந்த அளவு மாறி உபதேசம் பண்ண ஆரம்பித்தார் ஏனென்றால் யாராருக்கு எவ்வளோ வாங்கும் சக்தி இருக்கு அவ்வளோதான் சொல்லணும் நம்மகிட்ட சரக்கு நிறையா இருக்கலாம் அங்கே எழுக்கும் சக்தி இல்லைன்னாக்கா சொல்லக்கூடாது சொன்னாலும் வீணாக தான் போகணும் கடைக்கு சரக்கு வாங்க வர்றாங்கன்னா எந்த மாதிரி சரக்கு வாங்கக்கூடிய நிலை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாக்கா அது சார் எடுத்து போடணும் எல்லா சாரும் எடுத்து போட்டாக்க வர மடக்கி வைக்கிறது தான் வேலை வியாபாரம் ஆகாது அது போல இங்கே குருநாதருக்கு அனுபவம் உண்டு திருபத்திரியாக பெருமர் அசியசாஸ்திர பாண்டியத்தினுடையவர் குறையின்றி எல்லாம் படித்தவர் ஆனாலும் இவன் வாங்கும் சக்தி வேணுமே அதுக்காக வேதாகமாக கீரை விளம்பதை குருவும் தனது அன்பன் மலத்தளவில் கொடுமாறு நீ பின்னால் சொல்லப்பட்ட கிரமப்படி உதவிய ஆரம்பித்தார் இவை அடுத்த பாட்டிலிருந்து உத்தியாசம் ஆரம்பித்தேன் மதியது கரண ஒழுங்கராதே விடைய விரைன்கர் கணமுடிய இதுவரைக்கும் இருபதாவது பாட்டு அறுபது பாட்டு வரைக்கும் அந்த சிசுவனவன் மா நந்திபிரான உதேசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த பாட்டில் இருந்து உபதேசிக்கிறார் அதாவது முன் பாட்டில் வேதாகமிகை குருவும் தனது மன தளவிற்கொடுமாறு தொகுத்து இவை போயிடுமே என்று முடித்தார் சுருக்கமாக உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் அது எப்படி என்ன சொன்னால் பிரசித்த சமுத்திரம் நமக்கு தெரியும் அது விபரம் தெரியும் லக்கணம் தெரியும் அது போன்று சம்சார சாகரத்துக்கு உப்புமே காட்டார் அந்த சமுதிரத்தினால் வரக்கூடிய லாப நகைகள் என்ன இந்த சமுதிரத்தினால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன என்பதை ஏழு பாடல்களில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் இருபத்தொன்னாவது பாடல் முதல் பாடல் மரணபவங்களான புனலை உடையது அந்த பிரசி சமுதிரம் உப்பு திறமை உடையது இதில் என்ன தண்ணி பிறப்பு இறப்பாகி தண்ணி உடையுது மதியை விழுங்கு காம அறவு பெரியது பிருத்தி சந்திரிருந்து கிரண காலத்தில் சந்திரன் மேலே எழுந்தும்போது அது ராகு முழுங்கும் அப்படி முழுங்குவதற்கு அந்த பாம்பு அங்கே வாசம் செய்யுது அதுபோல் இங்கே காம அறவு பெரியது காமம் என்றால் நானாவது ஆசை காமம் என்று ஒரு இலக்கணம் உண்டு பெண்ணின் மீது இச்சைக்கும் காமம் என்று பெயர் அது இந்த சமுதிரத்தில் இருக்கிறது கரண ஒழுங்கு அராது விடைய விரை நுகர் கணமுடி இயங்கும் மீனம் மிகவும் உகழ்வது அங்கே அது பிரச்சனை சமுதிரத்தில் மீன்கள் நிறைய இருக்கும் அது இந்த அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி போல இங்கே கரண ஒழுங்கு வராது ஞானேந்திரியன்கள் கர்ணந்திர்கள் அந்த கரணம் இந்த பதினாலு தன்னுடைய நிலையில் இருந்து சரி நிச்சயமாக இறை இறைன்னா ஆகாரம் அதை நுகர் அனுபவிக்கும் பொருட்டு கனமொழி இயங்கும் ஒவ்வொரு ஜனத்திலையும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடிப்பட்ட மீன்கள் இங்கே சம்சார சாரத்தில் மிகவும் இருக்கின்றன சத்த பிரசுர பிரசகந்தம் அது மனதில் மூலமாக அழுகத்து இருக்கும் இதுதான் இந்த பிரசுவ சமுதத்தில் மீன்கள் மூலம் இங்கேயும் நுழைந்து கொண்டிருக்கின்றன என்று இந்த பெருமிதம் என்று கூறு பெருமை உடையது புளிகளும் இன்பமான திரைகள் மீண்டும் சொல்றார் பெருமிதம் என்று கூறு பெருமை உடையது அது பெருசை சமுதாயத்துக்கு பெருமிதம் உண்டு பெருஷா இருக்கும் பிஸ்தாரமா இருக்கும் அதை பார்த்தாலே கம்பீரமாக இருக்கும் அப்படி போல் இங்கே சம்சார சாகரத்தில் ஜீவர்கள் ஒவ்வொரும் தன்னை பெருமைப்படுத்தி தான் பேசுவாங்க அதுதான் தனி நிச்சல டம்பமும் இருக்கும் அப்படி பெருமைப்படுத்தி பேசக்கூடியது இங்கே ஒரு பெருமை உடையது அந்த பெருமை இருக்குது இந்த பெரு சம்சார சாகரத்தில் இருக்கு பிணியலினம் கெடாத புலவு கவழ்வது அந்த சமுதிரத்தில் முளைநாட்டம் மீன்லாம் பிடிச்சிட்டு போவாங்க மீனவர்கள் அது மேலே காய போட்டுக்கிட்டு இது நல்லா நாத்த நாய் இருக்கும் அப்படி போகல இந்த சமுத்திரத்தில் சரீரத்தில் பிணிகள் நோய்கள் ஒவ்வொரு நோயிருக்கும் நோயின் மூலமாக துர்வாடை வந்துக்கிட்டு இருக்கும் அது சுத்தமாக இருக்கிறது தான் பிணிகள் எனக்கு கெடாத தொடர்ந்து வரக்கூடிய உழவு கமல்வது துர்வாடை எழுந்து கொண்டிருக்கும் வரும் இன்பமான திரைகள் போடுவது அந்த சமுதிரத்தில் பொங்கி வரும் மானலை பெண்ணிலைன்னு சொல்லுவார்கள் திரைகள்னா அலைகள் அது பொங்கி பொங்கி வரும் அது என்ன அப்படி ஓயாமல் இருக்கு அப்படி போல் இங்கேயும்